நீயாய் தந்தவரம் பிறவி முழுதும் முனை நான் பாடும் வரம் தேனாய் பொழியும் ஸ்வரம் இதய முழுதும் அதில் நான் கரைந்தவரம் நீயாய் தந்தவரம் பிறவி முழுதும் முனை நான் பாடும் வரம் தேனாய் ஸ்வரம் இதய முழுதும் அதில் நான் கரைந்தவரம் மனமுருகும் தமிழமுதை ஊர்த்தி ஊர்த்தி கவிதை சேர்த்தவரம் இசை என்னும்